ீதாமூர் சுந்திரம் சூத்திருத்தம் முனீந்திரம் ஸ்ரீங்கம் மேஷி கிமா விீதே ஹியவூத்தம் ஸ்ரீராமிருஷ்ணிவேந்திரம் ஸ்ய பிரியண்டூன் சனோஸ்மி மாதுச்சமே வியதிரவிணம் மேவம் மம ஓம் நமோ விதிய சம்பிரதாய வம்ச ரிஷிபோ மஹோ நமோ குருபியோபரப்பிரோமூ ிண நமோ வேிசிணேம் வியசோகி ரந்தே ஷமாதிலையூர் புருஷோத்தமசிரே நகசிரியா विष्णु நூத்தி இருபத்தியஞ்சாவது ஃலு விஷ்ணுநாஷியம் ஃபலிமஸித்தனுதேவா தீர்த்த ஆதிசங்கரர் இதுக்கெல்லாம் வியாக்கியானமெண்டில் சுருக்கமாக சொல்லி முடிச்சுட்றார் கடைசியில் நம்ம மாத்திரம் பதபதார்த்தம் பார்க்கலாம் யஹா பக்திமான் சதா உத்தாய சுச்சிஹிபூத்வா சதாங்கிறது அப்புறம் போட்டுக்கணும் யா பக்திமான் எந்த பக்திமான் பக்தியை உடையவன் பக்திமான் உத்தாய பிரீகிரம் உத்தாய பிரே உச்சி ஷுச்சி பூத்வான்னா ஸ்நானங்கள்லாம் பண்ணி தந்ததாவனம் மலத்தியாகம் தந்ததாவனம் ஸ்நானம் இந்த மாதிரி உடம்பெல்லாம் சுத்தம் பண்ணிண்டு தத்கத மாணசா தத்கத மாநா ஈஸ்வரன் தர்மம் இது ரெண்டுலேயும் மனசை வைத்துக்கொண்டு ஆகா ஈஸ்வரனையும் தர்மத்தையும் மனசில் வச்சுன்னு நம்ம அர்த்தம் பண்ணிக்கணும் தற்க மானசகான்னா பகவானிடத்துலயே மனசை வைத்தவனாய் பகவானும் தர்மமும் வேறு இல்லை தர்ம ரூபமாகத்தான் பகவான் இருக்க ஆகையினால் தற்க மானசகான்னா தர்மஸ்வரூபமான பகவான பகவான மனசில் உடையவனாக வேறு எதுவும் லௌகிகத்தை எல்லாம் நினச்சிட்டு பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது பணத்தை எங்கே கொண்டு வைக்கிறது வீட்டை இவன் இப்படி பிரச்சனை பண்ணுறானே அவன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கானே இதெல்லாம் நினச்சின்னு இவனுக்கு ஜென்மாக வீணாக போய்டும் பகவான் சரீரத்தை அதுக்காக கொடுக்கலை அதனால் அதெல்லாம் ரொம்ப ஓவராக நினச்சி கடைசியில் லட்சியத்தை ஜென்மாவை வீணாக்கிடக்கூடாது அதனால் இவன் என்ன பண்ணணும்னா தற்க மானசா அதையே நினச்சிண்டு அதுதான் பிரதானமாக இருக்கணும் ப்ரீடாமினாக இருக்க வேண்டியது அதுதான் லௌகிகம் ப்ரீடாமினெண்ட்டாக இருக்கக்கூடாது அர்த்த சிந்தனம் காமச்சித்தனம் இதெல்லாம் ப்ரீடாமினெண்ட்டாக இருக்கக்கூடாது இது அது அதெல்லாம் செகண்டரி தேர்ட் லெவல் ஃபோர்த் லெவல் கூட வச்சுக்கலாம் ஆக தர்மமும் ஈஸ்வரனும் தான் ப்ரைமரி லைஃப்பில் ஆக தற்க மாநா சன் தத்தமான மாணசா தத்துன்னு மனச மன அதில் இருக்கணும் மனசாக பூத்வா இல்லாட்டி மனசா சன் உத்தாய இது எப்பவும்னா சதா எப்பொழுதும் ஒவ்வொரு நாளும் எவ்ரிடே சூஷாச்சமே சுதினஞ்சமே இப்படி இருக்கணும் என்ன பண்ணணும் ஏதத்து வாசுதேவஸ் சகசிரநாம இந்த வாசுதேவனுடைய சகசிரநாமத்தை நன்றாக பாராயணம் பண்ணணும் நன்றாக ஜபிக்கணும் என்ன அது கிஞ்சப்பன் முச்சத்தேன்னு சொன்னதுனால புனப் புனா ஆவருத்திஹி ஆஸ் ஆவத்தி அசகிருத் உபதேசாத் அப்படின்னு சொல்லி பிரம்மசூத்திரத்தில் ஒரு சூத்திரமே இருக்குது அது நிதித்தியாசனத்துக்காக சொல்கிறது அசகிருத் ஆவருத்திஹி அசக்ருத ஆவர்த்திஹி ஜபா சக்ருதாவர்த்திங்கிறது இல்லை சக் சக்ருத ஆவர்த்தி சொல்லமாட்டோம் சக்ருத்து அப்படின்னா ஒரு தரம் சொல்கிறது அசகிருத ஆவர்த்திஹி திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கிறதுக்குதான் ஜபம் பிரகீர்த்தயேத் பிரகர்ஷேன கீர்த்தயேத் நம்ம தான் அர்த்தம் பண்ணிக்கணும் இதுக்கு வேறு வியாக்கியானம் என்ன இருக்குது தெரியாது எனக்கு ஆதிசங்கருடைய வியாக்கியானத்தில் கிடையாது இதுக்கெல்லாம் அர்த்தம் இல்லை சுரு சுருக்கமாக பின்னாடி சொல்ல போகிறார் பார்ப்போம் இதெல்லாம் பலன் பலன் சொல்ல என்ன பண்ணும் விதி இது இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்குது விதி அதாவது பிராத்த சீக்கிரம் எந்திரிக்கணும் சுத்தமாக இருக்கணும் உடம்பு சுத்தமாக இருக்கணும் மனசு பகவான்கிட்டேயே வச்சிருக்கணும் தர்மத்திலேயே வச்சிருக்கணும் அப்படி வச்சுண்டு எப்பவும் இந்த சகசிரநாமத்தை ஜபிச்சுண்டே இருக்கணும் அப்படிங்கிறார் அதனால் என்ன பலன் கிடைக்கும் அடுத்த யசோதி பிரதானியமே அச்சலாத்தியனு எஸ் பிராணோ விபுலம் विपुलं அச்சலாம்னு விபுலம் யாலம் யம் பெரும்புகழை சிறந்தமேல மகான்கள்லாம் புகழ்கிற மாதிரி அவரா தர்மமூர்த்தின்னா அவர் காலையிலேருந்து எப்பவும் பகவான் நாமத்தையே சொல்லி சொல்லி வளர்ந்தவர்னா அப்படி சொல்லி புகழது அவர் தர்மிஷ்டன்னா சத்குணவான் யார்கிட்டையும் பொறாமப்பட மாட்டார் யாரையும் தூஷித்து பேச மாட்டார் பரநிந்த பண்ண மாட்டார் அப்பேற்பட்ட உத்தமம் இல்லோ அப்படி சொல்லி தர்ம நிமித்தா கீர்த்தி சங்கராஜர் அடிக்கடி சொல்கிறார் கீர்த்தி ஸ்ரீர் வாக்ச நாரீணாம் கீதையில் சொல்கிறத தர்மஸ் தர்ம நிமித்தா கீர்த்தி தர்மத்தினால் வர கீர்த்தி அவனுக்கு வரும் அது மகான்கள்லாம் புகழ் ஆக ஈதல் இசைபட வாழ்தல் அதுவல்லது ஊதியமில்லை உயிர்க்குன்னர் திருவள்ளுவர் புகழ்னே ஒரு அதிகாரம் வச்சார் புகழோட வாழணும் அதாவது பிறர் புகழலேன்னா துக்கப்படப்படாது அது ப்ராப்ளம் ஆனால் மகான்கள்லாம் நம்மளை புகழ்கிற மாதிரி வாழணும் அதனால தான் வேதத்தில் வந்து யஷஸ்விசம் யசோஜனேசா நிஸ்வாகா தேஜஸ்வி யசஸ்வி பிரம்மவர்ச்சசி சாமிதி அகம் தேஜஸ்வி சாம் யசஸ்வி சாம் பிரம்மவர்ச்சசி சாம் அப்படின்னு வேதமே சொல்வது நான் ஆகணும்னு பிரார்த்தனை பண்ணுறான் அக யசிராப்னோதி விபுலம் விபுலம்னா அதிகமான அர்த்தம் பரந்து உலகமே புகழ் புகழ் நாள்தோறும் பரவுகிறது இவர் சொல்கிறார் ஜாட்யம் யோகரதி சிஞ்சதி வாச்சி சத்தியம் மானோன்னதிம் திசதி பாபம் அப்பா சேத்திரசாதய திட்சு தனோதி கீர்த்திம் தனோதினா விஸ்தாரத்தின்னு அர்த்தம் தனு விஸ்தாரணே ஆகினால் திஷு தனோதி கீர்த்திம் ஜாட்யம் தியோஹரதி சிஞ்சதி வாச்சி சத்யம் மானோன்னதிம் திசதி பாபம் அபாதி சேத்திரசாதய திஷு தனோதி கீர்த்திம் சத்சங்கி கதைய கிம் நோதி பும்சாம் சத்சங்கம் மனுஷனுக்கு என்னதான் நல்லதை கொடுக்காது அப்படின்னு பர்திருஹரி சொல்கிறார் அது மாதிரி இவனுக்கு புகழ் பரவிண்டே இருக்கும் நாள்தோறும் புகழ் பரவுகிறது அப்புறம் ஞாதி பிராதான்யமே வச்சா ஞாத்தின்னு சொன்னால் மிக நெருக்கமாக இருக்கிறவர்களுக்கெல்லாம் ஜாத்தின்னு பேர் சாதாரணமாக ஞாத்திங்கிறது ஒரே கோத்திரத்தில் இருக்கிற தன்னுடைய ஃபேமிலிக்குள்ளேனு அர்த்தம் தன்னுடைய ஃபேமிலி சகோ சகோத்ர ஒரே கோத்திரத்தை சேர்ந்த தன்னுடைய குடும்பம் பங்காளி எல்லாம் சொல்கிறோமே அதுக்கு பேர் ஜாதி ஞாத்தி தர்ப்பணம் தான் சொல்கிறான் இன்றைக்கும் பத்தாவது நாள் தர்ப்பணத்துக்கு அது இறந்து போனால் பத்தாவது நாள் செய்யக்கூடிய தர்ப்பணத்துக்கே எல்லோரும் வந்து தர்ப்பணம் பண்ணணும் அந்த கல்லில் அதனால் ஜாதி தர்ப்பணம்னு பேர் இங்கே பெரியப்பா பையன் சித்தப்பா பையன் எல்லோரும் வந்து அதுக்கு தர்ப்பணம் பண்ணிட்டு போகணும் ஆதி பிராதானியம்னா என்னென்னா தன்னுடைய குடும்பத்தில் அவன் பிரதானமாகிடுவான் அவனை ஒரு உயர்ந்தவனாக எடுத்துப்பான் எல்லோரும் அவன் சொல்கிறதெல்லாம் சத்திய அவன் சொல்கிறத நம்ம கேட்கணும் அப்படிங்கிற ஒரு மகத்துவம் அவனுக்கு கிடைக்கும் எல்லாருமே பண்ண ஆரம்பித்தா நல்லது தான் ஞாதி பிராதான்யம்னு சொன்னால் தன்னுடைய குடும்பத்திலே அவன் முக்கியமானவனாகி விடுவான் தெரிந்தவர்களுக்குள் அவனை அவனை பற்றி அறிந்தவர்களுள் அவன் உயர்ந்த ஒரு ஸ்தானத்தை பெறுவான் அப்படின்னு அர்த்தம் அச்சலாம் ஸ்ரீயமாப்னோத்தி புரியும் அசையாத செல்வம் எல்லாம் நிறைய செல்வத்தை அடைவான் அவனுக்கு எல்லா செல்வமும் கிடைக்கும் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியாமனம் தரும் இல்லை அச்சலாம் அது மாத்திரமில்லை அனுத்தமம் ஸ்ரேயா பிராப்னோத்தி ஸ்ரேயப் பிராப்னோத்தி அனுத்தமம் அனுத்தமம்னா ஒப்புயர்வற்ற நிரதிசயம்னு அர்த்தம் நிரதிசயம்னு சொன்னால் ஒப்புயர்வற்ற ஈக்குவல் அது அவனுக்கு ஈக்குவலாகவும் இருக்க முடியாது மேலேயும் முடியாது அப்படின்னா இந்த இடத்துல நிறதிசையாக அனுத்தமம் ஸ்ரேயான்னு சொன்னால் மோக்ஷ அனுத்தமம் ஸ்ரேயா பிராப்னோத்தி அவன் அடைகிறான் பிரக்கரிஷேன ஆப்னோதி இந்த ஜென்மாவிலேயே அவன் ஜீவன் முக்தியை அடைகிறான் சித்த சுத்தி அடைஞ்சு சாதன சதுஷ்டைய சம்பத்தியை சம்பாதித்து குரு சத்குரு பிராப்தி அடைஞ்சு சவண மரண நிதித்தியாசனத்தை பண்ணி அதனால் மோட்சத்தை இங்கேயே இகைவ சர்வே காமா பிரவிலீயன் தேதம் சொன்ன மாதிரி அவனுக்கு இங்கேயே ஜா மோக் மோக்ஷம் கிடைத்து விடுகிறது அடுத்த ஸ்லோகம் நபயம் கொச்சிதாப்னோ வீரியம் தேஜச்ச விந்தீ பவத்ய ரோகோ துதிமான் யம் நோர்தோணணும் நம் க்விதாப்னோ வீரியம் தேஜ் விந்த ரோகோயுமா கொச்சித்து பயம் ந ஆப்னோத்தி அவனுக்கு இண்டிவிஜுவாலிட்டியே இல்லை தன்னுணர்வு இருக்கிறவனுக்கு தான் பயம் நபிபேதி கதாச்ச நேத்தி நபிபேத்தி குதச்ச நேத்தி அபயம் प्रतिष्ठां விந்தத்தை அதசோபயங்கோ भयंगतो இதிலேயே வரப்போகுது பயகிருத் பயநாசனா நாம ரெண்டு இருக்குது பயத்தை உண்டு பண்ணுறவனும் பகவான் பயத்தை அழிக்கிறவனும் இந்த ஃபியர் இருக்கே இந்த பயம்ங்கிறது எதில் இருக்கணுமோ அதில் இருக்க மாட்டேங்கிறது ஐயோ பரநிந்தை பண்ணுறோமே நமக்கு நரகம் வந்துடப்படாதே பின்னால் துக்கம் வரப்படாது நம்மளை ஒருத்தன் நிந்தனம் பண்ணால் தாங்கிப்போமா நம்ம ஒருத்தனை நிந்த பண்ணுற போது ஞாபகம் வச்சுக்கணும் நம்மளை ஒருத்தன் நிந்தனை பண்ணினால் நம்மளால் தாங்கிக்க முடியுமா அது எவன் தாங்கிக்க முடிகிறதோ அவன் தான் பறநிந்தை பண்ணுறதுக்குள்ள அதுக்கு யோக்கியதே சொல்ல மாட்டோம் பரநிந்தை பண்ணாதவனுக்கு தான் தன்னை யாராவது யாரா நிந்த பண்ணினா அதை தாங்கிக்க முடியும் எப்படி இருக்குது பாருங்க தன்னை ஒருத்தன் நிந்தனை பண்ணுறான் ஒன்றுமே இல்லை காரணமே இல்லாமல் தன்னை ஒருத்தர் நிந்தனை பண்ணுறான் அப்படி நிந்தனை பண்ணுறவு தாங்கிட்டு தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த சக்தி எங்கேருந்து வரும்னா பறநிந்த பண்ணாதவனுக்கு தான் அந்த சக்தி வரும் பரநிந்த பண்ணுறவனுக்கு அந்த சக்தி வராது சாஸ்திர நிச்சயம் சிம்பிளாக இதெல்லாம் புரிஞ்சுக்கலாம் ஆக கொச்சித்து பயம் ந ஆப்னோதி அபயப்பிராப்தி அதனால தான் எல்லா சுவாமியும் கை இப்படி வச்சுன்னு இருக்கு அபய அபயஹஸ்தம்னே அதுக்கு பேர் ஆஹ பயம் பயரகித்தோ பவதி அப்படின்னு அர்த்தம் கொச்சித்து பொட்டர் கொச்சித்துன்னா என்ன அர்த்தம் கொஞ்சம் கூட லவலேசம் அணு அளவும் உனக்கு பயம் வராது ஏன்னா இண்டிவிஜுவாலிட்டி இருந்தால் தானே எனக்கு எதாவது ஆயிடுமோன்னா நானே இல்லை உனக்கு என்னத்தை ஆறுது நான்கிறது ஒரு வர இதே இல்லை அன்லிமிட்டெட் கான்ஷியஸ்னஸ் ஐ ஆம் அன்லிமிட்டெட் கான்ஷியஸ்னஸ் நாட் ஐ ஆம் ஐ ஆம் நாட் லிமிட்டட் பை பாடி ஐ ஆம் நாட் லிமிடெட் பை மைண்ட் i am not limited by intellect i am not limited by anything <laughs> i am unlimited pure consciousness appdinu oru than nanna spashthama thella teliva unarndhavanukku acham enge adanaladhaan bharathiyar paattukku indha acham illa acham illai paattukku pēre pandara paattu thalaipae apditan kuduthirukkar pandara paattu na nyani kku solla paattu நண்பர் நஞ்சை வந்து வாயில் ஊட்டுகின்ற போதிலும் அச்சம் இல்லைன்னர் நண்பன் வந்து வாயில் நஞ்சை ஊற்றானான் அப்பொழுதும் அச்சமில்லைங்கிறார் அதனால்தான் திருவள்ளூர்னு சொன்னார் நஞ்சு பெயக்கண்டும் அமைவர் நாகரிக நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர்னர் திருவள்ளுவர் நட்பை நல்லபடியாக காப்பாற்று நினைக்கிறவன் விஷத்தை கொடுத்தா கூட அக்செப்ட் பண்ணிப்பாங்கிறார் திருவள்ளுவர்னு சொல்கிறார் அப்போ விஷத்தை வந்து சந்தோ விஷம்னு தெரிஞ்சு சாப்பிட்றதுக்கு தைரியம் வேணும் பிரஹ்லாதம் கதையில் படிக்கிறோம் நாராயணான்னு சொல்லிவிட்டு சாப்பிட்டு விடுறான் ஆர்த்தாக விஷன்னாக சிதிலாஷ்ட विमुक्त सुखिनो सुखिनो யண மாற்றம்ய வித்துா க்வித் பயம் நோய் அது மாத்திரம் இல்லை என்னன்ன வீரியம் சீரியை அந்தடுத்துல விதையசாமிய வீரியம்னா என்ன அர்த்தம்னா உடம்பில் பலம் மனோபலம் ஞானபலம் எல்லா வகையான வீரியம் வீரஸ்ய பாவகா வீரியம் வீரசப்தத்திலருந்து வருதான் வீரியம் வீரியம் தேஜஸ்ச்ச தேஜகன்னா ரெண்டு அர்த்தம் ஒன்று முக காந்தி இன்னொன்று அதாவது சொசைட்டியில் நேச்சுரலாக வர்ற என்னது டாமினேஷன் அதாவது என் டாமினேட்டிங் கெப்பாசிட்டி எல்லாம் மேலோங்கி இருத்தல்னு அர்த்தம் தமிழில் சொன்னால் தேஜ சப்தத்துக்கு எல்லாரும் ஞாதி பிராதான்யம்னு சொன்னார் இல்லையா சொசைட்டிலே ஹை லெவலில் இருப்பான்னு அர்த்தம் எல்லோரும் இவனை லீடராக ஒத்துப்பா இந்த லீடர்ஷிப் குவாலிட்டி வந்துடும் தேஜஹான்னு சொன்னால் ப்ராகல்பியம்னு பேர் பிராகல்பியம்னா டாமினேட் டாமினேட் பண்ணுற அளவுக்கு சா டாமினேட்டன் இவன் போய் டாமினேட் பண்ணணும் எல்லாரையும் மட்டம் தட்டணும் அப்படின்னு நினைக்க மாட்டான் அது நேச்சுரலாக இவனுக்கு கிடைக்கும் எல்லாரையும் வருவா நீங்கள் எங்களுக்கு இருங்கோ பொறுப்பெடுத்துக்கோங்கோ அப்படி கெஞ் வந்து அதுக்கு பேர் தான் தேஜஸ் தேஜஸ் தேஜஸ்வினா மகம் அப்படின்னார் பகவான் கீதையில் ஆஹா வீரியம் தேஜஸ் ச விந்தத்தி விந்தத்தின்னு அர்த்தம் வீரியத்தையும் தேஜஸையும் அடையிறான் பயம் இருக்காது அரோகா பவதி அரோகான்னா என்ன அர்த்தம் ரோகம் இருக்காது வியாதி வராது அதனால தான் ஊரில் அந்த காலத்துல எல்லாம் எப்போ பார்த்தாலும் கிராமத்தில் சொல்லிகிட்டே இருப்பாள் சுற்றி சுற்றி காலம்புர ஒரு தரம் பிரதட்சிணம் பண்ணி விஷ்ணு சாசனம் சொல்கிற வழக்கம் உண்டு அதுவும் இந்த கார்த்திகை மார்கழியெல்லாம் என்ன இந்த சமயம்தான் டிசீஸ் நிறைய வர டைம் அதனால்தான் இந்த மண்டலா காலமர் நேரத்தில் எழுந்திரிக்கிறது மார்கழி மாதத்துல எல்லாம் பச்சை தண்ணியில் குளிக்கிறது இதெல்லாம் டிசீஸ் வராமல் இருக்கிறதுக்காக வச்சுருக்கிற விதிகள் பகவானை தியானம் பண்ணுறது ஏன்னால் இந்த கார்த்திகை மார்கழியில் யமதர்மராஜா கோரப்பற்களை வச்சுட்டு ஆனு திறந்துட்டு இருப்பானாம் வியாதி வர்ற டயம் அது சாதாரணமாக இந்த டயத்தில் தான் வந்து வந்து வெதர் இதாகும் டிஸ்டர்பாகும் அப்போ வந்து டிசீஸ்லாம் நிறைய வரும் காய்ச்சல் வரும் எல்லாம் வரும் ஆகையினால் அரோகஹா பவதி அதனால் விஷ்ணுசாஸ்திராமன் தான் சொல்லுவார்கள் கிராமம் வந்து சின்னதாக இருக்கும் ஒரு அக்ரஹாரம்னால் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருப்பான் அந்தந்த அக்ரஹாரத்தில் அவனும் சொல்லிகிட்டே இருக்க வேண்டிதான் நாங்களாம் பார்த்துருக்கோம் ஊரில் நிறைய பேருக்கு இந்த அம்ம போட்டுவிடும் அம்மா போட்டுட்டால் ஒரு ஒருத்த மாற்றி ஒருத்தன் முறை வச்சுட்டு ஒருத்தன் போய் சொல்லிவிட்டு ஒரு ரவுண்டு வந்துடுவான் அடுத்தவன் இன்னொருத்தன் போயிட்டு வருவான் இல்லை ஊரில் இதெல்லாம் கோயிலில் வச்சு சொல்லிடுவான் டே நீ காலம்பரம் போகணுடா நீ அடுத்தது போகணும் அப்படின்னு சொல்லி அவன் வரலைன்னா இவன் இன்னொரு தூரம் சுற்றி அவன் போகிற போதே சொல்லுவான் ரெடியாகிடா அப்படின்பான் அவன் ஸ்ரத்தையை பொறுத்தது சில பேர் என்ன பண்ணுவான்னா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சில பேர் என்ன பண்ணுவான்னா நானே சொல்லிகிட்டு இருக்கேன் மத்தியானம் வரைக்கும்பான் அவனுக்கு பகவானோட அனுகிரகம் சொல்கிறதுக்கு அந்த மனசு இருக்குது ஒரு தூரம் நான் வந்து சொல்ல மாட்டான் எத்தனை பேர் வேணாலும் வாங்கோ வராட்டி போங்கோ அவாவா வர வேணும் வர நான் சொல்கிறேன் சும்மா சொல்லின்னு இருக்கேன்பான் சில பேர் அப்படி ஸ்ரத்தாவான்களையும் பார்க்குறோம் இவனை போய் கூப்பிட்டு கூப்பிட்டு கூப்பிட்டா கூட வரமாட்டான் ஒருத்தன் எல்லா ரகமும் இருக்கும் ஊரில் இந்த இவன் பாடுறாள் ஆண்டாள் பாடுறாள் இன்னும் உறங்குதியோ இன்னும் திரும்ப திரும்ப பிள்ளாய் எழுந்துராய் இது என்ன பேருறக்கம் அந்த மாதிரி எழுப்ப வேண்டிய கேஸும் இருக்கும் அரோகா பவதி வியாதி வராது ஹோரேஷுச்ச வியாதிஷு வர்த்தமான ஹோரமான வியாதி அதெல்லாம் வராது ஆஹா அரோகா பவதி அதனால தான் தேஜ சப்தத்துக்கு ப்ராகல்பியம் எடுக்குது தியுத்திமான்னா ஒளி பொருந்தியவனாக இருப்பான் அவனுடைய வார்த்தைகள் பிரகாசம் இருக்கும் என்ன உள்ளத்தில் ஒளி உண்டாயின் வாக்கில் ஒளி உண்டாகும்னர் ஆ எண்ணங்கள் தூய்மையாக இருந்ததுன்னா பிரகாஷமாக இருந்துன்னா பேச்சு பிரகாசமாக இருக்கும் செயல்கள்லாம் பிரகாசமாக இருக்கும் ஆ தியுத்திமான் அப்படின்னா ஒளி இருப்பான் அவனுடைய உடலிலும் சொற்களிலும் எண்ணங்களிலும் அறிவொளி மேலோங்கி இருக்கும் பிரகாசம் இருக்கும் அது மாத்திரமில்லை பல ரூப குண அன்விதா உடம்பில் இருக்கும் அது வீரியத்திலே சொல்லியிருக்கு சாதாரணமாக வீரியம்னு சொன்னால் இந்த ஓஜ சக்தி நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய இந்த அன்னரசம் அதாவது ரீப்ரொடக்டிவ் குவா லிக்விடுங்கிறான் செமனுக்கு தான் இன்னொரு பேர் அது வந்து நாற்பத்தஞ்சு நாள் உடம்புலேயே நன்றாக தங்கியிருந்தால் அது ஓஜ சக்தியாக மாறுறதுன்னு பேர் நாற்பத்தஞ்சு நாள் உடம்புலருந்து ரேத்தஸ் ரேத்தஸ்னு சொல்லுவோம் ரேத்தஸ் இங்கிலீஷில் சொன்னால் செமன் தமிழில் சொன்னால் விந்து இதை உடம்பில் அவன் வந்து அதை இதாக கட்டியிருந்து மனசில் வந்து காமத்தை ஜெயிச்சு அவன் வச்சிருந்தான்னு சொன்னால் அதுக்கு பேர் ஓஜஸ் சக்தின்னு பேர் நாற்பத்தஞ்சு நாளானால் ஓஜஸ்ஸாக மாறிடும் ஆனால் இந்த பிரம்மச்சரியத்துக்கு அவ்வளவு மகிம சாஸ்திரத்தில் வேத அத்தியனத்துலலாம் சொல்லியிருக்கு அதுக்கு பிராயசித்தங்களும் சொல்லியிருக்கு ஏன்னா அதோடய மகிமையை நிறைய சொல்லி சொல்லி அதை கல்டிவேட் பண்ணணும் இவன் வந்து இப்போ இருக்கிற ஆட்கள்லாம் வந்து எப்படி வேணாலும் இருந்துக்கோங்கிறான் அதெல்லாம் ஒன்றும் பெரிய தப்பு கிடையாதுங்கிறான் பிரம்மச்சரியத்தை சொல்கிறதே இல்லை அதனால தான் குழந்த சின்ன வயசுலேயே எல்லாம் நிறைய அவஸ்தப்படுறது வீரியங்கிறதுக்கு அந்த அர்த்தம் நிறைய இருக்குது இங்கே வந்து பலம் பலம்னால் ஷரீர பலம் ரூபா ரூபான்னா பர்சனாலிட்டி குணம் வெறும் ரூபம் என்ன பிரயோஜனம் உள்ளுக்குள்ளே ஒரே புழுவாக இருந்ததுன்னா ஆகையினால் குணான்விதா பல ரூப குணான்விதா பவதி சத்குணாவிதான்னு தெய்வ குணான்விதா நல்ல குணங்கள் உடையவனாக இருப்பான் அழகாக இருப்பான் உடம்பில் பலம் இருக்கும் ஆரோக்கியம் இருக்கும் பிரகாஷத்தோடு இருப்பான் எல்லாம் அவனுக்கு இருக்கும் பலரூப குணான்விதா பவதி அடுத்து ீத்தூபா முச்சாத் बद्धो मुच्येत मुच्येत भयान முதல்ல சொன்னார் வியாதியே வராது ஆனா இங்க என்ன சொல்றார் வியாதி வந்ததுன்னா வியாதி போய்டுங்கிறார் ரோகார்த்த ரோகத்தினால துக்கப்பட்டு இருக்கிறவன் அர்த்தம் ரோகேன ஆர்த்தா ரோகார்த்தா ரோகத்தினால துக்கப்பட்டுருக்கான்னு அர்த்தம் ரோகாத்து முச்சியத்தே விஷ்ணு சாஸ்திரநாமத்தை கேட்டான்னா கூட எய்தம் ஸ்ருணையான் நித்தியம்னா முன்னாடி கேட்டுருந்தாலே போறோம் படுத்துட்டுருக்கான் பெட்டில் படுத்துன்ட்ருக்கான் சுற்றி வர எல்லாரும் விஷ்ணு சாஸ்திரநாம பாராயணம் பண்ணுகிறார்கள் கேட்டுகிட்டே இருக்கான் காதில் அதுதான் விழுந்துட்டுருக்கு அப்போ ரோகார்த்தா ரோக் முச்சிய ரோகாத்து முச்சியத்தை பத்தஹா பந்தான் பந்தனாத்து முச்சியத்தே ஒருவேளை ஜெயிலில் போய் போட்டுவிட்டான் ஏதோ இது காரணம் தப்பான காரணத்தை சொல்லி என்னத்தையோ உள்ளே போட்டுவிட்டான் வச்சுங்கோ ஆனால் பந்தனாத்து பத்தகா பந்தனாத்து முச்சியத்தே பத்தப்பட்டவன் அதாவது அரசில் வந்து கைது செய்யப்பட்டவனோ ஜெயிலில் இருக்கிறவனோ அவனுக்கு பந்தத்திலேருந்து விடுபடைய கிடைக்கும் இல்லாட்டி நம்ம போட்டுக்கலாம் ஜென்ம பந்தா இந்த இண்டிவிஜுவாலிட்டி நான் நாண் நாண் இப்படி தடித்து போயிருக்கேன் இந்த அகங்காரம் இந்த அகங்காரத்துலேருந்து விடுபடுறான்னு அர்த்தம் சொல்ல முடியும் சரீரத்திலையும் மனசுலேயும் இந்த தன்னுணர்வில் கட்டு பட் பந்தப்பட்டு இருப்பவன் அதிலிருந்து விடுபடுகிறான் அப்படின்னு நம்ம தத்வார்த்தமாகவும் சொல்லலாம் ஆனால் இது சாதாரண விவகாரத்தில் சொல்ற பந்தப்பட்டிருக்கான் பத்தோ முச்சேத்த பத்தகா பந்தனாத்து முச்சியத்தை கையை கட்டி போட்டிருக்கான் தூணில் கட்டி போட்டிருக்கான் கையெல்லாம் சங்கிலி காலெல்லாம் சங்கிலி தண்டனையில் அனுபவிக்கிறான் அப்போ அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா அவனும் அதுக்கு தான் முன்னாடி படித்து வச்சுக்கணும் அங்கே சங்கிலி போட்டதுக்கப்புறம் இங்கே புத்தகம் கிடைக்குமா படிக்க முடியுமா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் அப்போ உடனே சந்தோஷமாக சங்கிலியை போட்டுகிட்டே பாடலாம் சொல்லலாம் விஸ்வம் விஷ்ணூர் பட்காரோ பூதபவ்ய பவத் பிரபு பூத கிருத் பூத பரத்பாவோ ஏற்கனவே இதெல்லாம் ப்ரிப்பேர்டாக இருக்கிறவனை என்ன பண்ண முடியும் வெளியில் வேணா சங்கிலி இருக்குது செங்கிலி இல்லை சில பேருக்கு வெளியில் சங்கிலி இல்லைன்னா உள்ளுக்குள்ளே இருக்கு இப்போ எல்லோரும் ஜெயிலுக்குள்ளே வந்து ஞானத்தினாலே ஒரு இந்த நல்ல வேல்யூஸ் இருந்ததுன்னா அவனுக்கு அங்கே எங்கே இருந்தாலும் அவனுக்கு ஒன்று இங்கே இருக்கிறவன் என்னெல்லாமோ லௌகீகத்தை நினச்சிருந்தால் இவன் பந்தப்பட்டு உட்காந்துருக்கான்னு அர்த்தம் என்னைக்கு இவனுக்கு மோட்சம் கிடைக்குமோ தெரியாது ஏன்னா மோக்ஷத்துக்கு எதிர் சொல் என்ன பத் பந்தகா பந்தத்துக்கு ஆப்போசிட் தானே மோக்ஷான்னு சொல்கிறோம் ஆக இதை விடமாட்டேன் அப்படின்னு பிடிச்சுண்டு ஆவியை விட்டாலும் சாவியை விடன் பதவியை விடமாட்டேன் பணத்தை விடமாட்டேன் கடைசியில் உடம்பையே விட உடம்பை விடுறதுன்னா கஷ்டமாக இருக்குது ஐயோ என்ன போகிறது இருக்கிறபோதே செத்து போன்னா பாட்டினத்தார் அப்படிதான் பாடினார் செத்தாரை போல் திரு ஆ இருக்கிற தன்னை சாகடிச்சவன் தன்னுயிர் தானரப் பெற்றானை அது வேணும் கொஞ்சம் பந்தநாத் பத்தஹா பந்தநாத் முச்சியே தீத்தஸ்து பீத ஏற்கனவே சொல்லிவிட்டார் அங்க என்னது நபயம் கொச்சி பயமே வராதுன்னார் இங்கே என்ன அர்த்தம்னா நம்ம அதை கொஞ்சம் மாற்றி சொல்லணுமே அதனால் இங்கே என்னன்னா ஒருவேளை பயம் வந்தது எல்லாம் குழந்தையெல்லாம் காற்று அடிச்சுடுத்தோ கருப்பு அடிச்சுடுத்தோ எல்லாம் வீட்டில் இதெல்லாம் வருமே ஏதோ இதாக எடுத்து எத்தனையோ சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இருக்குது எல்லாம் வந்து கொடுத்தோ பயந்தே இருக்கான் சோமெனி ஃபோபியாஸ் ஃபோபியாஸே சகசிரம் இருக்குது ஃபோபியாஸ் சகசிரநாமா வலிகி அந்த ஃபோபியா இந்த ஃபோபியா சில பார்த்தாலே ஃபோபியா தண்ணியில் ஃபோபியா வாட்டர் ஃபோபியாங்கிறான் ஃபயர் ஃபோபியாங்கிறான் என்னெல்லாமோ அப்புறம் கூட்டத்தை பார்த்தா ஃபோபியா லோன்லினஸ்ஸு ஃபோபியா ஃபோபியானா பயம் ஆமாம் ஒரு ஃபோபியாவும் இல்லை ஃபோபியாவுக்கே ஃபோபியா இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பைப்படாதவர் பயத்துக்கே பயம் கொடுத்துருவான் அதனால் யாமிற்க பயமேன் படிக்கிறோமே ஆஹா பீத்தஸ்து பயாத்து முச்சியேத்த அப்புறம் பெரிய ஆபத்து ஆக்சிடெண்ட் வர்றது ஒரு மயில் இழ தப்புறான்னா விஷ்ணு தர்சனாம் சொல்லிவிட்டே ஓட்டினானோ என்னவோ அப்படி இருக்கலாம் என்னெல்லாமோ நடக்கிறத ஆபத்துலேருந்து ஆபதா ஆப் முச் தெரிய தெருங்க இருங்கோ இருங்க இருங்கோ ஆன்னா ஆபதா முச்சியேத்த ஆபன்னகன்னு அன்னர்த்தம் ஆபத்தில் மாட்டின்ட்டுருக்கான் என்னெல்லாமோ ப்ராப்ளம் பண்ணத்தை பண்ணினான்னு சொல்கிறான் பண்ணினத்தை பண்ணலேங்கிறான் ஏகப்பட்ட ஆபத்தில் இருக்கான் மாட்டின்ட்டுருக்கான் பண்ணுற அக்கிரமத்தையெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஆபத்தில் மாட்டின் இருக்கேன் சார் நான் நீ ஆபத்தை விலை கொடுத்து வாங்கியிருக்க அப்புறம் ஆக்சிடென்ட்டு இதெல்லாம் இந்த மாதிரி வண்டி ஆக்சிடெண்ட் எதுக்கெல்லாம் ஆபத்துங்கிறோம் அதான் இந்த பத்து தாத்துவோட ஆ அப்படிங்கிற உபசர்க்கம் சேர்ந்ததுன்னா ஆ பத்து சம்பத்து வி பத்து விபத்து விபத்துன்னா ஆக்சிடெண்ட் ஆபத்துன்னா என்ன அர்த்தம் அதனால் பகவானுக்கு இன்னொரு பேர் என்ன ஆபத் பந்தவா அநாத ரட்சக்கா அப்படின்னு ஆபத்து காலத்தில் காப்பாற்றுறவனே ஆபத்துனால் என்ன உடம்புக்கோ எத்தனையோ கஷ்டங்கள்லாம் வருது வாழ்க்கையில் ஆக ஆபத்துக்களில் இருந்தெல்லாம் அதனால தான் வழக்கமாக ஒரு ஸ்லோகம் சொல்லுவோம் சம்பதோ நெய்வ சம்பதா விபதோ நெய்வ விபதா சம்பத் சம்ஸ்மரணம் விஷ்ணோகோ விபத் விஸ்மரணம் ஹரேஹே அதனால் சம்பத்தெல்லாம் சம்பத்து இல்லை விபத்தெல்லாம் விபத்தில்ல விஷ்ணுவை விஷ்ணுவை நினைக்கிறது தான் பகவானை நினைக்கிறது தான் சம்பத்து ஹரியை மறக்கிறது தான் விபத்துன்னு அவர்தான் ஆதா முச்சியேத் அடுத்தது துர்ணியத்தரத்த புருஷோத்தமவன்மசிசமவித்தரு புருஷ் புருஷோத்தமம்வன் நம் பக்திவிருஷ நம் புருஷோத்தமம் நாமசிரேணன் ஆசூ அதி தரதி அப்படி அன்வயம் பண்ணிக்கணும் மச்சித்த சர்வதுர்கானி மத் பிரசாதாத்தரிஷியசி பகவான் கீதையில் சொல்றேன் மச்சித்த சர்வதுர்கானி மத்பிரசாதா தரிஷ்யசி எங்கிட்ட சித்தத்தை வச்சானால் எப்பேற்பட்ட துர்கம்னா துக்கேன கம்யம் கஷ்டப்பட்டுத்தான் கடக்கணும் அதனால தான் துர்கம்னா கோட்டைக்கு பேர் பெரிய பெரிய மதுள் சோறு கட்டி பெருஷாக கட்டின்னு இருக்கான் கட்டியிருக்கான்னா அதுக்கு பேர் துர்கம்னு பேர் சங்ககிரி துர்கம் அப்படின்னா கோட்டை கோட்டைக்குள்ளே லேசில் போக முடியுமா எண்ணெயை காய்ச்சி ஊற்றிடுவான் ஓட்டை வழியாக இருக்கும் அங்கெல்லாம் காமிச்சி எண்ணெயை காய்ச்சி ஊற்றுறது ஈட்டியில் அடிக்கிறது அதுக்குள்ளே அவன் கோட்டைக்குள்ளே ஒருத்தர் முடியுமா அதாவது அம்பாளுக்கே பேர் துர்கா துக்கேனா கம்மியாக துர்கா துக்கேனா என்ன கஷ்டப்பட்டு நீ தபஸ் பண்ணணும் அனுஷ்டானம் பண்ணணும் தர்மத்தை பண்ணணும் ஒரு ராகத்வேஷத்தை தியாகம் பண்ணணும் நல்ல துர்கா அப்படின்னா கோட்டை துர்கான்னா அணுக முடியாதவள் துன்ப கஷ்டப்பட்டு தான் நீ சிரமப்படணும் தபஸ் பண்ணி தான் அடையணும் அஹ அதிர் துர்காணி அதி தரத்தி என்ன படிக்கிறோமே ஜாத்தவேதே சுனவா ம சோமமரா நிதா திவேத சனரிஷதி துர்காணி விஸ்வா நாவே வசிந்துரிதாத்திய தாமர்ணாந்தபாஜந்தீம் வைரோச்சனீங் கர்மஃலேஷு ஜுஷ்டாது துர்காம் தேவீரமஹம் பிரபே சுதரசி தரசே நம சுதரசி தரசே நம நல்லா நீ கா வந்து என்ன பண்ணுறேன்னா நன்றாக நாங்கள் கடக்கும்படி அனுகிரகம் பண்ணுகிறாய் தரசே நம அப்படி எங்களெல்லாம் துன்பத்திலேருந்து கடக்கும்படி செய்கிற உனக்கு நமஸ்காரம் ஆஹா அங்கே கீதையில் பகவான் சொன்னார் எங்கிட்ட புத்தியை வச்ச நிச்சயமாக நீ எல்லா இந்த ஹோல் யுத்தத்தில் கஷ்டமாக இல்லை என்னெல்லாம் கஷ்டம் இருக்கோ அத்தனையும் நீ ஓவர் கம் பண்ணிடலாம் ஆனால் நீ அகங்காரத்தினால் பண்ண மாட்டேன்னு சொன்னேன் நாசமாக போவேங்கிறார் பகவான் சொல்கிறார் கீதையில் சொல்கிறார் மச்சித்த சர்வதுகாணி மத் பிரசாதாத் தரிஷியசி மத் பிரசாதாத் தரிஷியசி அத்தச்சே த்தம் அகங்காராத் நிரோஷியசி வினங்கியசி அகங்காரத்தினால் நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது நீ நினச்ச விசேஷேண நஷ்யத்திங்கிறார் விசேஷேண ந வினக்ஷிய வீணாக போய்டுவ நாசமாக ரொம்ப கடுமையாக பேசுகிறார் அத்தை பையன் ரொம்ப ஃப்ரெண்டு மாப்பிழ நான் உங்கள் ஆற்று மாப்பிள்ளை என்னை போய் நீ நாசமாக போவேன்னு சொல்லலாமான்னு கேட்க முடியுமா நான் சொல்கிறது புரியுறதோ என்ன தங்கையை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு அதனால் மாப்பிள்ளை குந்தி வந்து அத்தை வாசுதேவனுடைய தங்கை அதனால் குந்தி அத்தை பையன் அது மாத்திரம் இல்லை க்ளோஸ் ஃப்ரெண்டு அதெல்லாம் இப்போ இங்கே கிடையாது குரு சிஷ்ய பாவம் குரு சொல்கிறார் குருவாகவும் இருக்கார் ஈஸ்வரனாகவும் இருக்கார் சாட்சாத் பரம்பிரம்மனே கிருஷ்ணனை அவதாரம் பண்ணி குருவாக இருக்கார் ஜெகத்குரு கிருஷ்ணன் அப்படி சொல்கிறார் அந்த ஸ்லோகத்தோடய ரெண்டாவது வரையும் ஞாபகம் வந்துது அதனால் சொன்னேன் ஆஹ பக்தி சமன்வித்தா புருஷஹா எப்படி சொல்கிறார் வரும் புருஷான்னால் மனிதன் மனுஷரீரத்தில் இருக்கிற இந்த ஜீவாத்மா புரி சேத்தேதி புருஷகா இந்த ஸ்தூல சூக்ம சரீரத்துக்குள்ளே இருக்கிற இந்த ஜீவாத்மா பக்தி சமன்வித்தா அந்தகரணத்தில் பக்தியோட சம் அன்வித்தஹா நல்லா பக்தி இருக்கணும் சும்மா மேன்ம நுனிப்புல் மேயர் மாதிரி இருக்கக்கூடாது சுத்தமான பக்தி இருக்கணும் சம் அன்வித்தஹா நன்றாக பக்தியோடு குடினவனாய் நித்தியம் எப்பொழுதும் புருஷோத்தமம் இந்த புருஷோத்தமனை பகவானை மகாவிஷ்ணுவை நாம சகசிரேண ஸ்துவன் இதுவரைக்கும் சொல்லப்பட்ட என நம்ம பலஸ்ருதியை பார்த்துட்டு இருக்கோம் விஸ்வம்னு ஆரம்பித்து சர்வப்பிரகரணாயுதா அப்படின்னு சொன்ன வரைக்கும் அந்த நாமசகசிரத்தினால் ஸ்தோத்திரம் பண்ணி ஜபம் பண்ணி ஆசு ஆசுனா என்ன குளி எவ்வளோ தூரம் யாதிருஷி பாவனாயசிர் பவதி தாதர்ஷி நல்ல உத் உத் நல்ல இதோடு சொன்னான்னா ஆசு அதிதர்த்தி அனாயாசமாக சீக்கிரம் எப்பேற்பட்ட துன்பத்தையும் கடந்துடுவான் கடக்க முடியாத துன்பங்களையும் கடக்கக்கூடிய சக்தி வந்துவிடும் அப்படின்னு அர்த்தம் அடுத்த ஸ்லோகம் வாசுதே மத்திய வாசவிஷுமா सर्व சர்வ பாப விசுத்தி பிரம்மசனாத்தனம் மர்த்தியகா மர்த்தியன்னா அழிந்து போகும் உடலில் வாழ்கின்ற உயிரானது உயிர்னு அர்த்தம் மர்த்தியன்னா மனுஷியன் மனுஷன்னா என்ன அர்த்தம் நாளைக்கு என்னைக்கு சாகும் தெரியாது இப்பிறவி தப்பின என்னது இன்றைக்கு இருந்தாரை நாளைக்கு இருப்பர் என்று என்னவோ திடமில்லையே உறுதியாக சொல்ல முடியாது வீட்டில் இருக்கிற அத்தனை சாமானுக்கு வாரண்டி கேரண்டி எல்லாம் வச்சுருக்கான் எக்ஸப்ட் பாடி இல்லையா இதுக்கு யாராவது வாரண்டி ஹாஸ்பிட்டலில் கொடுத்தானே டாக்டர் இந்த உடம்புக்கு இத்தனை வருஷம் ஆயிசு அப்படின்னு கொடுப்பேன் இப்போ நான் ட்ரான்ஸ்பெரண்ட் ஆனணுன்னு எத்தனை வருஷம் இருப்பேன் டாக்டர்ண்ணா நீ இருக்கிறத பொறுத்துது அப்புறம் உன் கருமா அது பொறுத்ததப்பா நான் இப்படி சொல்ல முடியும் நான் என்ன பகவானா என்ன ஏதாவது வாரண்டி கொடுக்க முடியுமா கேரண்டி கொடுக்க முடியுமா எங்களுக்கு தெரிஞ்சு இப்படிலாம் இருக்குது சில கேஸு நீ எந்த கேஸில் வரப்போறியோ தெரியாது அதனால் மர்தியா உபனத்தில் கட்டோபனிஷத்தில் அதமர்த்தியோ மிருத்தோ பவதி மர்த்தியா சசியமிவ மரத்திய பச்சத்தை சசியமிவா ஜாயத்தை புனா இந்த மர்த்தியஷப்தம் கட்டோபனிஷத்தில் அடிக்கடி பார்க்கலாம் மர்த்தியன்னா சாகரவன் அர்த்தம் சாகரவன்னா என்ன அர்த்தம் சாகர ஜீவன் ஷாவானா ஜீவன் நித்யன் அவனுக்கு ஏது ஷாவு ஆகையினால மனசும் மாறுறதே இதைவரை சரீரம் தான் செத்து போகும் ஆக இந்த சாகர சரீரத்தில் இருக்கிற இந்த ஜீவாத்மா வாழ்க்கையில் எதை லட்சியமாக வச்சுக்கணும்னா நிறைய பணம் சம்பாதிக்கிறத லட்சியமாக வச்சுக்கணுமா ஊரில் இருக்கிற சுகத்தையெல்லாம் அனுபவிக்கிறத லட்சியமாக வச்சுக்கணுமா நிறைய புண்ணியம் மன்றத்தை லட்சியமாக வச்சுக்கணுமா அப்படின்னா வாசுதேவ பாராயணா வாசுதேவாசிரயா நீ வாசுதேவன் தான் லட்சியம் வாசுதேவன்னா என்னென்னா நித்திய ஆனந்த ஸ்வரூபி எப்பவும் ஆனந்தமாக இருக்கணும் என்ன என்ன திண்ணிய கருத்தினோடும் சிரித்திடுமுகத்தினோடும் நீங்கள் படித்தோமே திண்ணிய கருத்தினோடும் சிரித்திடு முகத்தினோடும் நன்னிடும் ஞானபானு அதனை நாம் நன்கு போற்றின் எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கிறதே லட்சியமாக வச்சுக்கணும் வாசுதேவன்னா என்ன அர்த்தம் உம்முன்னு மூஞ்சி வச்சுக்கணும்னு அர்த்தமா வாசுதேவபராணா வாசுதேவாசிரய வாசுதேவன்தான் லட்சியம் பரம் அயனம் அப்படின்னா அர்த்தம் பரம லட்சியம் எனக்கு வாசுதேவன் தான் வாசுதேவன்னா யார் வாசனாத் வாசுதேவிதம் புவனத் தயம் வாசுதேவ நமோஸ்துத்தை வசுதேவசிய அபத்தியம் புமான் வாசுதேவாங்கிறது வசுதேவனுடைய புத்திரன் அர்த்தம் வாசுதேவன்கிறதுக்கு தத்வார்த்தம் என்னன்னா எல்லாருடைய ஹிருதயத்திலையும் இருக்கக்கூடிய சைதன்யம் பியூர் கான்ஷியஸ்னஸ் போக்தாரம் யபாம் சர்வலோகமஹேஸ்வரம் சுஹதம் சர்வூத்தாஞ்வா மாம் சாந்தி மிருச்சதி சர்வூத்தா சுகிருதம் சங்கராச்சாரருக்கு வாசுதேவசப்தம் ரொம்ப பிடிக்கும் வாசுதேவ ஆஹ் அடிக்கடி பார்க்கலாம் எங்கே பார்த்தாலும் சரி எங்கேயாவது இடத்துல வாசுதேவன் கொண்டு வந்துடுவார் ஆக வஸ்ஸுங்கிற திவ்வு தாத்து ரெண்டும் சேர்ந்து தான் வாசுதேவன் வந்துருக்கு அது நாமபதமாக மாறுறது ஆக வசதி திவ் திவ்னா பிரகாஷம் வசத்தின்னா அர்த்தம் ஆக வாசுதேவா வாசுதேவ பராயணா வாழ்க்கையில் எனக்கு வாசுதேவன்தான் பரம லட்சியம் இந்த அர்த்த காமாதிகள்லாம் எனக்கு லட்சியம் கிடையாது அதனால் என்னென்னா எப்பவும் வாசுதேவனையே டிபெண்ட் பண்ணியிருக்கேன் சார்ந்திருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆனந்தமே வடிவான ஆண்டவனை சார்ந்திருக்கேன் அந்த சைதன்ய ஆனந்தஸ்வரூபம் சச்சிதானந்தரூபம் ஆஹா வாசுதேவாசிரயோ மர்த்தியா வாசுதேவபராண அவன் என்ன பண்ணுவான்னா சர்வ பாபவிசுத்தாத்மா பவதி யா மர்த்தியா வாசுதேவபராணா பவதி வாசுதேவாசிரயா பவதி சா சர்வ பாபவிசுத்தாத்மா பவதி அவன் எல்லா பாபங்களிலிருந்தும் நல்ல சுத்த ஆத்மா வந்துடும் காமம் க்ரோதம் லோபம் மோகம் மதம் ஆத்சரியம் அத்தனைய அழுக்குகளும் போயிடும் சுத்தோபவதி அப்புறம் என்னாகும்னா அல்வா முழுங்கிற மாதிரி தத்துவம் அசின்னு சொன்னால் யாதி பிரம்ம சனாதனம் சனாதனம் பிரம்ம யாதி எப்பொழுதும் இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருளை அடைகிறான் அடைகிறான்னு அர்த்தம் தன்னை மெய்ப்பொருளாகவே உணர்கிறான் என்பதுதான் அத்வைத சித்தாந்தப்படி அர்த்தம் சனாதனம் பிரம்ம யாதி जीवो ஜீோிர நார நாஹம் ஜீவிமிட்ட காண்டியனஸ் அனவச்சி அபரிச்சிச்சைத்தியம் அகண்டாக்கைத்தியம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அடுத்த ஷ்லோக்கி ஜன்மத்துஜராவியோபாசு நசுதேவக்துபம் வித்தேகி க்வச்சித் ஜன்மத்துஜராவியோபா ரொம்ப சிம்பிள் சம்ஸ்கிருதம் வாசுதேவக்தானாம் அசுபம் கொச்சித்து ந வித்தியே ந வாசுதேவக்தானாம் அசுபம் கொச்சித்து ந வித்தியே வாசுதேவன்ட்ட பக்தி இருக்கக்கூடியவர்களுக்கு பகுவச்சனத்தில் போட்டார் வாசுதேவக்தானாம் கொச்சித்து அசுபம் ந வித்தியே கொஞ்சம் கூட அசுபம் வராது அசுபம்னா துக்கம் யார்க்கும் அஞ்சோம் எதற்கும் அஞ்சோம் ஆகையினால் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை அதனால் ஒன்றும் கிடையாது அசுபம் கொச்சித்து ந வித்தியே ஜன்மத்து ஜரா வியாதிபயம் நைவ உபஜாயது ஜென்ம மிருத்யு ஜராவியாதிபயம்னா என்னென்ன ஜென்மபயம் ஜராபயம் வியாதிபயம் மிருத்தியுபயம் ஒன்று ஒன்றுலேயும் சேர்த்துக்கணும் ஐயோ மறுபடியும் அம்மா வயிற்றுக்குள்ளே இருந்து அது நாய் வைத்துக்குள்ளே இருக்க போகிறேனா பண்ணி வயித்துக்குள்ளே இருக்க போகிறேனா தெரியாது யாருக்கு தெரியும் அடுத்து இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ ஏது வருமோ அறிகிலேன் மறுபடியும் இந்த மனுஷரீரம் கிடைக்குமா கிடைக்காது அது மாத்திர கிடைச்சாலும் சரி அதுக்குள்ளே அந்த கர்ப்பவாச துக்கத்தை அனுபவிக்கணும் அப்புறம் பிறக்கிற போதே ஒரே துக்கம் அப்புறம் விவரம் இல்லாமல் வாழணும் விவரம் வர்றதுக்குள்ளே ஜென்மா முடிஞ்சு போயிடும் அப்போ ஜென்மா வேணுமாண்ணா ஜென்ம பயம் எந்த தாய்மான் அவர் சொல்கிறார் இல்லையா இறப்பொடு பிறப்பதை எண்ணினால் நெஞ்சது நெஞ்சது பகீரணும் விழி துயிலுறாது இரவு பகலாய் செந்தழலின் அழலானது அங்கம் இவை என்கொலோ இறப்படு பிறப்பதை எண்ணினால் நெஞ்சது பகீரணம் விழி துயில் உராது இரவு பகலாய் செந்தழலின் செந்தழலின் மெழுகானது அங்கம் இவை என் என்னத்துக்கு பகவானே அப்படிங்கிறது அதாவது சாகரதோட ஜென்மாவை நினச்சி பார்த்தா அப்படியே பகீருங்கிறமாம் அது புரிஞ்சவனுக்கு புரியாதவனுக்கு என்ன கேவலை பயப்படுறான் அடுத்த ஜென்மாவுக்கு பயப்படுறான் அதனால்தான் புனர்ஜென்மன வித்தியத்தை புனர்ஜென்மன வித்தியத்தை நிறைய இடத்துல வந்துகிட்டே இருக்கு புனரபி ஜனனம் புனரப்பி மரணம் யாருக்கு இதெல்லாம் ஞான் வச்சுருக்கான் இன்னமும் இந்த ஜென்மா பரமசாஸ்வதம் நினச்சிண்டு ஊரில் இருக்கிற சொத்தெல்லாம் வளச்சி போட்டு எங்கேயோ இடத்துல வச்சுட்டு கடைசியில் இவன் எங்கேயோ சின்ன ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு போய் அங்கே விழுந்து செத்து போகிறான் அவன் சொந்தக்காரலாம் அதே சொத்தை தேடுறான் பழபிடி இதுவும் தான் பிணத்தை சுற்றி நின்று சாகும் பிணங்கள் அழுகிறது அதனால் ஜென்மபயம் அப்புறம் என்னது ஷா ஐ ஐயோ எல்லாத்தையும் விட்டுட்டு போகணுமே நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன் பகவானேண்ணா என்னத்தை நீ சம்பாச்சின கிளம்பு யமசிய கருணாநாஸ்தி எல்லாம் ஒன்று இல்லை நான் பெரிய அம்பானிக்கு அம்பானி அம்பானிக்கு மரணம் வருமா வராதா நீ அம்பானியா என்ன என்ன நீ யாராக இருந்தால் என்னப்பா ராமர் வந்தார் போனார் கிருஷ்ணர் வந்தார் போனார் அவதாரத்துக்கே இந்த கதி அதனால் வந்து நீலாம் எம்மாத்திரம் அதெல்லாம் ஒன்றும் யாரும் சா நம்ம ஊரில் சொல்லிகிட்டு சில பேர் இன்னும் அவர் வாழ்கிறார் அஞ்சாயிரம் வருஷமாக உள்ளே அந்த கோகைக்குள்ளே உட்காந்துருக்கார் இந்த கோகைக்குள்ளே உட்காந்துருக்கார் போய் பார்க்க போகிறான் நீ பார்க்குறதுக்குள்ளே நீயே செத்து போயிடுவே அதெல்லாம் எவ்வளோ அப்படியே இருக்கட்டும் எவ்வளவு இது காயக்கல்பம் பண்ணால் கூட இன்னும் சாஸ்வதம் காயக்கல்பம் பண்ணுறதுக்கு காரணம் மோட்சத்துக்கு யூஸ் பண்ணணும் இந்த உடம்புங்கிறதுக்காக ஜென்மபயம் மிருத்யுபயம் ஜராபயம் முழங்கால் வலி முதுகு வலி நிறைய ஜப்பம் பண்ணணுன்னு ஆசைப்படுறேன் உட்காந்தால் தூக்கமாக வருது ஒன்றும் பண்ண முடியலையாங்கிறான் வயசாகிடுது அதனால் வந்து சாப்பிடணும்னு தோன்றது சாப்பிட முடியல பல் போயிடுத்து நடையும் தளற தேகம் ஒடுங்க நாவது குளற கண்கள் மங்க ஆனாலும் உடம்பை விட்டு போக முடியுமான்னு விளால் சரி பகவான் இதில் எல்லாம் அனுபவிக்கணும் கொடுத்த துக்கத்தை எல்லாம் அனுபவிச்சு தான் ஆகணும் அவன் சிரிக்காமே போயின்னு இருக்கானேண்ணா அவன் ஏதோ ஞாபகத்தில் போயின்ட்டுருக்கான்னு என்ன ஞாபகத்தில் இருந்தாலும் என்னை பார்த்து ரெண்டு வாரம் சிரித்தான குறைஞ்சா போயிடுவான் அவன் சரி அவனை கூப்பிட்டு சிரிக்க சொல்லட்டுமான்னான் அப்படிலாம் சிரிக்கப்படாது இயன் நேச்சுரலாக சிரிக்கணும் ஓஹோ இது வயசாகிடுச்சினா ஃபிசிக்கல் ப்ராப்ளம் மாத்திரம் இல்லை இந்த மென்டல் சைக்கலாஜிக்கல் ஃபிசிக்கலாக நம்ம ஹெல்ப் பண்ணிவிடலாம் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளத்துக்கு யார் ஹெல்ப் பண்ணுறது சிரிக்கிறதே இல்லை யாரும் என்னை பார்க்குறதே இல்லை ஒரு நாய் கூட என்னை மதிக்க மாட்டேங்கிறது இந்த ஆற்றுல ஏன்னா நாய் கூட திரும்பி புலம்பல் வயசான பிறகு புலம்புகிற புலம்பல் இருக்கே அதுதான் எங்கிட்ட ஒரு சுவாமி சொன்னார் நீங்கள் என்ன வேணாலும் சர்வீஸ் பண்ணுங்க ஓல்டேஜ் ஹோம் மாத்திரம் ஆரம்பிச்சிடாதீங்கன்னுட்டார் ஆமாம் நான் படுற பாடு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை சுவாமிஜி நான் இதை பார்த்தே நான் வந்து நிறைய வைராக்கியத்தை சம்பாதிச்சின்னு வரேன் அப்படின்னு சொன்னார் அவர் சீக்கிரம் போயிட்டார் ஜன் இவாளெல்லாம் சேர்ந்து அவரை முதல்ல அனுப்பிச்சுவிட்டா ஜன்மபயம் மிருத்திபயம் ஜராபயம் எல்லாம் நை நைன்னு வீட்டில் புடுங்கிறது வயசான பிறகு அப்புறம் வியாதி பயம் அப்புறம் தலைவலி கால்வலி வந்து எடுத்தோம்னா போச்சு எல்லாத்துக்கும் இது பண்ணணும் டிப்பண்ட் பண்ணணும் மாத்திரை வாங்கிறதுக்கு எழுதி கொடுத்தேன் மாத்திரையே வரமாட்டேங்கிறது சொல்கிறோம் இல்லையா போய் வாங்கிடுவாப்பான்னு பையங்கிட்ட சொன்னேன் மாட்டு பொண்ணுக்கிட்ட சொன்னேன் பேர குழந்தைகிட்ட கூட சொல்லி பார்த்தேன் நாலு நாளாக எனக்கு மாத்திரை வாங்கி தரா பாருங்கோ மாத்திரை இல்லாமல் நான் மாத்திரையே இல்லாமல் வாழ்ந்துருக்கேன் அப்படிங்குறேன் ஒரு ஒரு மாமியும் சொல்கிற கதைகள் ஒரு ஒரு மாமாவும் ஒரு ஒரு மாமியும் அவ சொல்கிறது நாங்கள் இங்கே இருக்கோம் அவள் எங்கேயோ இருக்கா அவெல்லாம் எங்களுக்கு கருமா பண்ணுவாளா சுவாமிகளேன்னா பட் அது வேற கேள்வி சரி என்ன பண்ணுறது உங்கள் கர்மா எப்படி இருக்கோ அதை பொறுத்து கருமா பண்ணுவாள் எதுன்னு அது எப்படின்னா புரியலையே அப்படின்னா அதாவது உங்கள் பிராரப்த கர்மா எப்படி இருக்கோ அதை பொறுத்து உங்களுக்கு கர்மா நடக்குமா நடக்காதான்னு தெரியும் நாங்கள் என்னமோ கேட்டால் நீங்கள் இன்னும் புரியாமல் பேசுகிற அது என்னோடய கர்மா உனக்கு நான் சொல்லி புரியாமல் நான் உங்ககிட்ட பேசிகிட்டே இருக்கேன் பாரு அது என் கர்மா ஜென்மபயம் மிருத்யுபயம் ஜராபயம் வியாதி பயம் இ பயம் வர் வர வரப்போகிறதுனா வியாக்ரீவ திஷ்டதி ஜரான்னார் புலி மாதிரி பயம் இந்த முதுமை அதனால்தான் கீதையில் பகவான் சொன்னார் இந்த தோஷத்தை தரிசனம் பண்ணி ஞாபகம் வச்சுக்கணும் லைஃப்பில் இதெல்லாம் வரத்தான் போகிறது அப்போ நான் இதை எப்படி அட்ரஸ் பண்ண போகிறேன் ஜென்மம் இப்போ வந்தால் ஜென்மாவை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை ஜரா வரப்போகிறது வியாதி வந்துன்றிருக்க போகிறது மிருத்தி வரப்போகிறது அந்த பயம் இருக்குது இனி அடுத்த சரீரத்துக்குள்ளே பிறக்கிறத இப்போ இங்கே பயப்படுறான் ஏன்னா சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது இல்லை அது சாஸ்திரம் போய் சொல்லுமா புக்கில் அமைந்தின்று கொல்லோ உடம்பினுள் துச்சில் இருந்த உயிர்க்கு குடம்பை தனித்தொழிய புல் பரந்தற்றே உடம்போடு உயிரிடை நட்பு ஆக நிச்சயமாக அடுத்த சரீரம் இருக்குங்கிறதுனால தானே பயப்படுறோம் இந்த பயம் வேணும் ஆக நெய்வ உபஜாயத்தைங்கிறது அதெல்லாம் வரவே வராது ஏன்னா மோட்சம் அடைஞ்சுட்டான்னு வச்சுங்களேன் இது எப்படி போனால் என்ன தனும் தியஜத்துவா காசியாம் ஸ்வபஜஸ் கிரகே அவா ஞானசம்பிராப்திசமயே முக்தோசௌ விகதாசய தத்துவபோதத்தில் கடைசியில் படிச்சிருக்கோம் ஆஹா இந்த உடம்பு காசியில் போனால் என்ன சண்டாளன் வீட்டில் போனால் என்ன தனும் தியஜத்துவா காசியாம் ஸ்வபஜஸ் கிரகேதவா நாயை சமைச்சு சாப்பிட்றோம் வீட்டில் செத்தா என்ன காசியில் செத்தா என்ன இந்த உடம்பு ஞானசம்பிராப்திசமையேய எப்போ அகம்பிரம்மாஷ்மின்னு புரிஞ்சுட்டானோ அப்போவே அவன் இந்த உடம்புலேருந்து கிளம்பி போயாச்சுங்கிறார் விகதாசயா ஆசையான்னா என்ன அர்த்தம் இருப்பிடம்னு அர்த்தம் இந்த சரீரத்திலேருந்து விடுத்து விடுபட்டு போயிட்டான் அசவு முக்தா விகதாசயஹா இந்த இண்டிவிஜுவாலிட்டி டோட்டலாக போயிடுத்து தன்னுணர்வு அடியோடு நீங்கி விட்டது அப்புறம் அவனுக்கு என்ன பயம் வரப்போகிறது அனுபவிக்கணும் யாரோ ஒரு சாமியார் இப்படி பண்ணார் சொல்லுவாள் உடம்பு அவருக்கு பெரிய கட்டி இருந்து தான் அந்த கட்டிக்குள்ளே நிறைய புழு இருந்து தான் அந்த புழு கீழே விழுந்து விடுத்துனா எடுத்து உள்ளே போடுவாராம் பாவம் சாப்பிடாமல் இருக்கே பாவம் சாப்பிட்டுக்கும் அப்படிம்பார் அந்த புழுவெல்லாம் க்ளீன் பண்ணி ட்ரெஸ் பண்ணி அதுக்கெல்லாம் பேண்டேஜ் எல்லாம் போடணும்னா தெரியும் நமக்கு அது சாப்பிட்டுன்ட்டுருக்கு புழு சா புழுவெல்லாம் ஊரின் இருக்குது அந்த புழுவை விழுந்த புழுவை எடுத்து எடுத்து உள்ளே போடுவாரோம் சுவாமி சித்வானந்தர் சொல்லுவார் அப்படி ஒரு சுவாமி இருந்தார் சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிடு நல்லா சாப்பிடு அது ஒரு யோகசக்தி நைவ உபஜாயத்தே பயம் நைவ உபஜாயத்தே இதோடு நிறுத்திக்கிறேன் அடுத்த ஸ்லோகத்துக்கு அப்புறம் தான் ஆதிசங்கரை சின்ன ஒரு வியாக்கியானம் பண்ணுறார் அடுத்த வகுப்பில் படிக்கலாம் இந்தடில் பூர்த்தி பண்ணுறேன் நய வரவே வராதுங்கிறார் ஏஷா பிரஹ்மி ஸ்திதி பார்த்த நைனாம் பிராப்பிய விமுஹியதி இது அடைஞ்ச பிறகு மறுபடியும் வரமாட்டான் யஜ்யாத்வா ந ஏவம் யாசியசி பாண்டவ ஆகையினால் இந்த மோக்ஷத்தை நன்றாக உணர்வான்கிறது அர்த்தம் மறுபடியும் இந்த பயமெல்லாம் வராது இவன் எல்லாருக்கும் அபயம் கொடுத்துருவான் அபயம் வை ஜனகிராப்தோசி அப்படின்னு யாஜ்ஞவ்கர் ஜனகருக்கு சொல்கிற மாதிரி இவனும் அதை நன்றாக உணர்வான் என்பது கருத்து நமோஸ்தாய சஹசிரமூர்த்தயே சகசிரபாதிசிரோருபாஹவே சஹசிரநா புருஷாயே சகசிரோட்டிதாரிணே நமவிந்தமீரம் சாராஜி